பாடம் இருபத்தி முஸ்லிம்களின் குறைகளை மறைத்த வெளிப்படுத்த தடை செய்தல் கூறுகின்ற நிச்சயமாக இறை மானக்கேடான செயல் பரவுவதை விரும்புகின்றவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நோவினையான வேதனை உண்டு இருபத்தி அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம்